செய்த சகல நன்மைக்காகவும் தேவனுடைய மன்னாவுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லப் போகிறோம் தேவன் நம்மோடு பேசுகிறதான காரியத்திற்குள்ளாய் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் அதற்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நமக்குள்ளாய் ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் ஆகாரமாய் நாங்கள் பெற்றுக்கொண்டு புஷ்டியடைந்து நாம் கடந்து செல்ல வேண்டும் ஆவியிலே வளர்கிறவராய் நாம் காணப்பட வேண்டும் ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நம்மோடு கூட அந்த நம்மோடு கூட அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை பேசி நம்மை தேற்று நம்மை திருத்த வேண்டியதான திருத்தி நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதற்காகவே நாம் அந்த தேவனுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம் தேவன் நம்மை ஆராதிக்கும்படியாக பூட்டி சேர்த்து இருக்கிறார் ஆகவே கூட தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினர் நம்முடைய தேவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கர்த்துடைய வார்த்தைக்குள்ளாய் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆவியத்மஸ்வரீரத்தையும் நாம் போக்கு கொடுத்துக் கொள்வோம் கூட இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறதான கர்த்துடைய காரியம் என்ன என்று சொன்னால் நமக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார் என்ன என்று சொன்னால் மனுஷனை கடவுள் படைத்த பொழுது மனிதனுக்கு என்ன கொடுத்தார் என்று சொன்னால் வாய்ப்புகளை கொடுத்தார் மனுஷன் தெரிந்து கொள்ளும் தானே தன்னுடைய வாழ்க்கையை தானே தன்னுடைய காரியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரத்தை மனிதனுக்கு கொடுத்தார் ஆகவே தான் அங்கே ஏதன் தோட்டத்தில் பார்க்கும் பொழுது அங்கே இரண்டு வகையான கனிகள் அங்கே வைக்கப்பட்டது ஜீவனுக்கு போகும் கனி மற்றது நன்மை தீமை அறியத்தக்க கனி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் கத்திர விளக்கங்களை கொடுத்தார் ஆனாலும் கூட தெரிந்து கொள்ளும் காடியத்தை தம் மனிதனுக்கு கடவுள் கொடுத்தார் மனிதனிடத்திலே கடவுள் விட்டு விட்டார் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான காரியங்கள் நாமவே நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை நம்மிடத்துல கர்த்தர் ஒப்படைத்திருக்கிறார் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் தன்னுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார் தன்னுடைய வேதத்தை கொடுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி ஜீவனை கொடுத்து அது நிமித்தமாய் பாவம் மன்னிப்பாகிய மீட்பையும் அதனுடைய ரிட்சிப்பின் வழிகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொண்டு கொடுத்திருக்கிறார் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய காரியமாக இருக்கிறது இந்த உலகத்துல நாம் எந்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கர்த்தருடைய வழிகளிலே நாம் எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் யாரை தெரிந்து கொள்ளப் போகிறோம் எல்லாமே நம்முடைய கருந்தருக்குள்ளாகவே இருக்கிறது கருத்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் எல்லாவற்றையும் செய்து விட்டார் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அதனால்தான் இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை தெரியாத ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் அதில் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் வந்த கூட நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இடங்களில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய வாய்ப்பாக அதை தெரிந்து கொள்பவர் சிலர் என்று சொல்லி தெளிவாய் தெரிந்து கொள்ளுகிற காரியம் என்பது கொடுக்கப்பட்ட சுதந்திரை நாம் நல்ல வகையில தெரிந்து கொண்டு நாம் நல்ல வகையில அதை புரிந்து கொண்டு அதை கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தையும் நாம் நிறைவேற்றிக்கொள்ள நம்முடைய மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் தேவன் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து வைத்திருக்கிற நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் இலக்கை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் அதற்கு உதாரணமாக ஒரு சில காரியங்களை நாம் கத்தனுடைய வேதத்திலிருந்து வாசிக்கப் போகிறோம் லூகா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டிலிருந்து வாசிக்கலாம் பாருங்க லூகா பத்தாம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம் அவன் இயேசுவின் பாவத்தையே உட்கார்ந்து அவர்கள் வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார் கத்திர வேலைகளை செய்வதில் மிகவும் தக்கமடைந்து அறுபத்தி நான்கு ஆண்டுகளில் நான் பாருடத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது பின்பு அவர்கள் பிரயாணமாய்ப் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார் அங்கே மார்த்தாள் எனும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரி அவரை தன் வீட்டிற்கு ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி வீட்டிலே ஏற்றுக் என்று சொல்லி அங்கு கத்தனுடைய வேதம் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் இயேசு பூமியிலே உள்ள நாட்களிலே அவர் எல்லா இடத்திலும் அவர் சுற்றித் திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் மன திரும்புதலை பிரசங்கம் பண்ணிக் இப்படி அவர் கால்நடையாக எல்லா இடங்களுக்கும் அவர் கடந்து செல்லக்கூடியவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த தேசம் முழுவதுமாய் பயணித்து செய்தார் அந்த இடம் அப்படி செய்து கொண்டிருக்கும் போல் அவருடைய ஊழியத்தின் ஒரு பகுதியில தான் இந்த சம்பவம் வருகிறது அங்கே மாத்தாள் என்கிற சரி தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி இங்கு கத்தனுடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகவே இந்த பெண் அவளுக்கு அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டு இருந்தால் மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதிலும் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படிக்கு என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான் பாருங்க இப்போ என்ன சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் வீட்டிற்கு வந்த ஒருவருக்கு சமைத்து காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டும் ஆகவே அந்த மார்த்தால் தழைத்த மார்த்தால் என்ன செய்கிறாள் அந்த காரியங்களிலே அவள் அழுவதாயிருக்கிறாள் ஆனால் இங்கே மரியால் என்ன செய்து விட்டாள் என்று சொன்னால் கொஞ்சமும் அவளுக்கு உதவி செய்யாதபடி அவள் என்ன காரியத்தை செய்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் தன்னுடைய காரியத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு உணவையும் இயேசு கிறிஸ்து பானங்களையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாள் ஆனால் இவள் வந்த இயேசு கிறிஸ்துக்கு ஒன்றும் செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணம் படி இவள் என்ன செய்துத்தேங்குகிறாய் தேவையானது ஒன்றே தன்னை விட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் ஒரு சம்பவம் நடக்குது ஏசு கிறிஸ்து அந்த வீட்டுல வருகிறார் இப்ப ரெண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள் அங்க இரண்டு பேருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் இங்க ஒரு முக்கியமான காரியமா இருக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த ரெண்டு பேரும் எப்படி பார்த்து ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் அநேக பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள் பல பல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள் இங்கே பாருங்க ஒரே வீட்டில் ஒரே மனிதர் ஒரே இயேசு கிறிஸ்து தான் வந்தார் அவர் ஒரு உண்டாக தான் இருந்தார் அந்த இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் வரும்பொழுது ரெண்டு பேருடைய பார்வை அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதில் வித்தியாசம் இருக்கு அதுதான் அவருடைய செய்களில் அவருடைய கிடையைகளை காட்டுகிறார்கள் அவர்கள் செய்கிற வேலை என்று ஒரு பெரிய வருடத்தில் விருந்து நம்ம அவளுக்கு நல்ல சமையல் எல்லாம் செய்து நல்ல காரியங்களை கொடுப்போம் அல்லவா அது போலதான் இங்கே மரியாள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விதம் ஒரு விருந்தாளியாய் ஏற்றுக்கொண்டாள் ஆனா மார்த்தாள் விருந்தாளியாய் ஏற்றுக்கொள்ளிகள் ஒரே வீட்டிலே வசிக்கிறார்கள் ரெண்டு பேரும் ஒரே காரியங்களும் கேள்விப்பட்டிருப்பார்கள் சகோதரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அதனால ஒருவர் கேள்விப்பட்டு ஒருவர் கேள்விப்படாமல் எப்படி கேள்விப்பட்டாலோ அதே போலதான் மரியாலும் கேள்விப்பட்டிருப்பார் ஆனால் அவரிடத்தில் மாற்றத்தை பாருங்க அங்கே ஏற்றுக்கொண்ட விதம் இயேசுவை பார்த்த விதம் ரெண்டு பேரிலுமே வித்தியாசப்படுகிறதா இருக்கிறது ரெண்டு பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் மார்த்தால் ஏற்றுக்கொண்டதை எப்படி ஒரு விருந்தாளியை போல ஏற்றுக்கொண்டு அதற்குரிய கவனிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார் அதற்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் மரியால் என்ன பார்த்தால் என்று சொன்னால் இவர் கிறிஸ்து என்று அறிந்து இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து இவரிடத்தில் உள்ள ஜீவ வார்த்தைக்காக அவருடைய பாதப்படியில் போய் அங்கு காத்து கிடக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏன்னென்று சொன்னா இயேசுக்கு எப்பொழுதும் பின்சன்ன கூடிய நிலைகளில் இவர்கள் இல்லை அப்ப இயேசு அந்த இடத்துல வரும்பொழுது தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு காரியம் இருந்தப்படுகிற எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருந்தது போல இயேசு கிறிஸ்து வந்த உடனேயே அவருடைய பாதத்தடியில் இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அங்கு பதில் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் என்ன பதில் கொடுக்கிறார் தேவையானது ஒன்றே என்று சொல்லுகிறார் அப்படிதான் என்ன அர்த்தம் என்று தேவையானது ஒன்றே என்று சொல்லுகிறார் அவள் கலங்குகிறதான நினைக்கிறதான காரியங்கள் எல்லாம் தேவையற்ற காரியங்கள் அதாவது ஏசு கிறிஸ்து எதிர்பாராத காரியங்கள் ஏசு கிறிஸ்து நம்மிடத்துல எதிர்பாராத இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல வரும் பொழுது கிறிஸ்து நம்மிடத்துல வருகிறார் என்று சொன்னால் நம்மை தேடி இந்த இடத்துல வருகிறார் என்று சொன்னால் நாம் இயேசுவை நோக்கி தான் வருகிறோம் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன என்பதை தான் இங்கே சொல்லுகிறார் அதுதான் தேவையானது என்று சொல்லுகிறார் மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இதுதான் மரியாள் அவர் தெரிந்து <laughs> <board> இப்படியாக இவர் என்ன செய்கிறார் அவர் இயேசுவின் பாதத்தை அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் என்றுதான் மரியாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நாம் இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை நம்ம கேட்போம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம் ஏசு கிறிஸ்துவில் நம்ம வருவோம் நாம் ஜெபம் பண்ணும்போது நாம் சொல்லுவோம் நானும் கூட இயேசு கிருஷ்ணனுடைய பாதத்தில் இருந்து தான் நான் ஜெபம் பண்ணுகிறேன் இயேசுவின் பாதத்தை நான் பற்றி பிடித்திருக்கிறேன் மரியாலைப் போல நான் பாதத்தை பற்றி பிடித்திருக்கிறேன் என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம் இப்போ நம்முடைய காலத்தில் நாம் வாழுகிறபடி அந்த மரியா அவர்கள் பார்த்தது போல இயேசு கிறிஸ்து மனித சரீரத்தில் இந்த இடத்துல நம்ம இல்ல அந்த அவர்கள் அங்கு காட்சி கொடுத்தது போல இல்ல அவர்கள் காட்சி கொடுத்தபடியாக போய் எப்படி ஒரு மனிதனுடைய பாதம் இருக்கிறது அது போல அங்கே போய் கிறிஸ்துகளை அமர்ந்திருந்தால் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் எப்படி இதை பார்க்கிறோம் நாம் எப்படி இயேசு கிறிஸ்து இடத்துல போகிறது மாத்திரமல்ல இயேசுவின் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல நாம் ஏசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் அது தேவையானது ஒன்று அதுதான் தேவைப்பட என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து வரும்பொழுதெல்லாம் அவருடைய பாதத்திலே அல்லது நாம் ஏசு கிறிஸ்து இடத்திலே நாம் ஓடி வரும் நாம் இயேசுவின் பாதத்தண்டையிலே அமர்ந்திருக்க வேண்டும் இயேசுவின் பாதத்தை நாம் தழுவிக்கொண்ட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் அது தேவை சொல்லுகிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது தேவை என்று சொல்லுகிறார் அவள் போய் இருந்தார் அதைத்தான் அவர் நல்ல என்று சொன்னார் செய்தது நல்லது பாரு வாசிக்கும்புன் பதினாம் அதிகாரம் இருபத்தெட்டில் இருந்து வாசிக்கும் பொழுது இதே மரியாதையுடைய சம்பவம் சொல்லப்படுகிறது பாருங்க ஆமீன் போதும் இந்த சம்பவம் நமக்கு தெரிந்திருக்கும் தெரியாதவர்களை காய்ச்சொல்கிறேன் பாருங்க இந்த மாத்தார் மரியாலைக்கு ஒரு சகோதரன் அவனுக்கு பேர் லாசரு அவன் மறித்து போய்விட்டான் அவன் மறிந்து போன பிறகு நாலு நாளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார் கடந்து வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்பொழுது நடக்கிற இந்து சம்பவம் இந்த மரியாள் வருவதற்கு முன்பாகவே மார்த்தால் இயேசு கிறிஸ்துவை வந்து சந்தித்து அங்கே என்ன செய்து விடுகிறாள் இயேசு விதத்தில் நிறைய காரியத்தை குறித்து பேசி விடுகிறாள் பேசுகிறாள் அதற்கு பிறகு அங்கே ஏசு கிறிஸ்ட் அங்கே மார்த்த் அழைக்கிறார் என்று சொல்லி அங்கே ஒரு தகவல் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இப்பொழுது ம என்ன செய்கிறாள் ஓடி வருகிறாள் மரியால் என்ன செய்கிறாள் ஏசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து பாருங்கள் மரியாளுடைய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் இயேசுவை பார்த்த உடனே இயேசு விட்ட எப்போ வந்தாலும் அவருடைய பாதத்தண்டையிலே அவள் ஓடுகிற ஒரு பெண்ணாய் இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் பின்ன அநேக காரியங்களை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது வேதத்தில் எல்லாவற்றையும் வேதம் எழுதவில்லை சில காரியங்களை சுருக்கி நமக்கு சொல்லி இருந்தாலும் நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த குடும்பம் இயேசுக்கு நன்றாக ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு குடும்பமாக இந்த கிராமத்துக்கு வரும்பொழுதெல்லாம் குடும்பமாய் அங்கே காணப்படுகிறது நமக்கு தெரியும் ஆகவே இப்படியான அன்பான குடும்பத்தில் அநேக முறை இயேசு கிறிசு கடந்து வந்திருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் வந்து வரும்பொழுதெல்லாம் இவருடைய செய்கை ரெண்டு காரியத்தை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும் அவள் ஒரு நல்ல நிலையில் இருந்தாலும் அவர்கள் ஒரு துக்கமான நிலையில் இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் இந்த காரியத்தை அவள் எப்பொழுதும் செய்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதிகாரத்தில் ஒன்றில் இருந்து ஆமாம் பாருங்க இப்போ அதுக்கு அடுத்த சம்பவம் வேதம் சொல்லுகிறது அங்கே இந்த லாஸ்டர் பிறகு அங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு விருந்து வைக்கிறார்கள் ஏசு கிறிஸ்துவை கூப்பிட்டு அங்கே விருந்து வைக்கிறார்கள் அந்த விருந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்திலும் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் பணிவிட தான் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அங்கு மரியாதைடைய காரியத்தை பாருங்க அவன் எப்பொழுதும் என்ன செய்கிறார் இப்பொழுதும் போய் இயேசுவினுடைய அவர் என்ன செய்கிறார் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசி என்றுதான் வேதம் சொல்லுகிறார் பாருங்க அவள் எப்பொழுதும் இயேசுவை தரிசிக்கும் பொழுதெல்லாம் இயேசுவின் பாதங்களை தரிசிதார் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தண்டையிலே அவள் ஓடிவந்தாள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கரமாகவே இந்த பெண்ணைக் குறித்து தான் இயேசு கிறிஸ்து சாட்சி சொன்னார் என்ன சாட்சி சொன்னார் நான் வாசித்தபொழுதே இவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இவள் தெரிந்து கொண்டாள் என்று இயேசு கிறிஸ்துவே சாட்சியாக இந்த மரியாளை குறித்து சொல்கிறார் ஆகவே இந்த மரியாளில் இருந்த குணம் இயேசு கிறிஸ்துவின் கிட்ட வரும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே விழுவது அவருடைய பாதத்தை கழுவுவது அவருடைய பாதத்திலே இருந்து கெஞ்சுவது அவருடைய பாதத்திலே இருந்து கத்து வார்த்தையை பெ ஒரு முக்கியமான ஒரு குணமாய் காணப்பட்டதை நாம் பார்க்கக்கூடியதாக விழுந்தான் விழுந்தான் வேலைக்கான சுகம் பெற்றுக் கொள்ளும் இடத்தில் இளம் பெண்ணு மகளுக்கு அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஓடி போய் அவருடைய விழுந்தவர்கள் விழுந்தார்கள் வேலைக்காரர் சுகம் பெறும்படியாக தன்னுடைய மகன் சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியா பெற்றுக் கொள்ளும் பெற்றுக் கொள்ளும் இருந்தவள் தான் இந்த மரியாது அந்த சம்பவத்திலே விழுவது என்பது என்ன பாதத்தை தழுவிக்கொள்வது என்பது என்ன என்பதை அந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்லும் வாசியுங்கள் லூகா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறிலிருந்து வாசிக்கலாம் லூகா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறிலிருந்து வாசிக்கலாம் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார் இயேசு அவனை நோக்கி ஸ்ரீமோயின் உனக்கு நானது பாரியம் செல்ல வேண்டும் என்றார் அதற்கு அவன் சென்று வந்தான் அப்பொழுது அவர் ஒருவர்களுக்கும் இரண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள் ஐந்து வெள்ளிக்காசும் மற்றவன் அன்பது வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது கடனை மன்னித்து விட்டான் அப்படி இருக்க அவர்களின் அவர்களுக்கு அதிக அன்பாயிருப்பான் சொல் என்றார் சீமோன் பிரயோசனமாக எவருக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவன் அதனை அதிக என்று நினைக்கிறேன் என்றார் அதற்கு அவர் சரியாய் நிதானித்தார் சொல்லி திரீங்கமாய் திரும்பி தீமோனி நோக்கி இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே நான் என் வீட்டிலே பிரவேசித்தேன் நீ என் பார்களுக்கு தண்ணீர் தரவில்லை இவளோ கண்ணீரினால் என் பார்களை நினைத்து என் தலைமையினால் அவைகளை துளைத்தான் நீ என்னை முத்தம் செய்யவில்லை இவளோ நான் உத்திரி செலுத்திருந்ததால் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தான் நீ என் தலையில் என்னை பூசவில்லை இவளோ என் பாதங்களில் தருமள தைடம் பூசினாள் அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இவள் செய்த அநேக பாவங்கள் கண்டிக்கப்பட்டது மிகவும் அன்பு உண்டாளே போதும் பாரு இப்படியா இந்த சம்பவத்தை பார்த்தோம் அப்ப இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் அழைத்திருக்கிறான் சாப்பிட முடியா அங்கே போயிருக்கிறார் அதை கேள்விப்பட்ட ஒரு பாவியாகிய ஸ்ரீ என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவள் அங்கே வந்து என்ன செய்கிறாள் என்று சொன்னா தன்னுடைய கண்ணீரினால் இயேசு கிறிஸ்துவனுடைய கால்களை நினைத்து இந்த தைலத்தை பூசி அவள் என்ன செய்கிறாள் தன்னுடைய தலைமுடியினால் அதை துடைக்கிறாள் என்று சொல்லி அங்கே ஒரு சம்பவம் வருகிறது இதை குறித்து அந்த மனிதன் கொஞ்சம் கலக்கம் அடைகிறான் இவரோடு தீர்க்கதரிசியாக இருக்கிறார் பெரிய ஒரு மனுஷனாக இருக்கிறார் இங்கே பாவி வந்து அவளை ஒரு தொடுகிறானே தொடுகிறாளே அதை அவர் அறியாமல் இருக்கிறாரே என்று சொல்லி அங்கே யோசிக்கிறதையும் இயேசு அதற்கு விளக்கம் கொடுக்கிறதையும் ஒரு காரியமாய் சொல்லிவிட்டு இப்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் இப்பொழுது அந்த பெண்ணை பற்றி சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் நாற்பத்தி ஏழில் வாசிக்கிறேன் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே கொஞ்சம் மன்னிக்க கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவள் கொஞ்சமாய் அன்பு என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றாள் இவள் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தண்டைக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் இவள் பாவியான ஸ்திரீ ஒரு பாவியான ஸ்திரீ இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் வந்திருக்கிறாள் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவுக்கு அதனுடைய உண்மையான காரியம் தெரியும் மற்றவர்களுக்கெல்லாம் விளங்கல மற்றவர்கள் எல்லாம் அதை அறிந்து கொள்ளையில ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் அதனுடைய உண்மையான அவளுடைய மனசை சொல்லுகிறார் பாவியாகி அவள் வரும்பொழுது பாவியாகவே வரையில அவள் எப்படி வருகிறாள் ஒரு மனம் இயேசு கிறிஸ்து வருகிறாள் தான் பாவி என்பதை உணர்ந்து அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு ஏசு கிறிஸ்து வருகிறாள் அவளுக்கு நினைக்கிறாள் என்று சொல்லி பாவத்திற்காய் மனம் கசந்து அழக்கூடிய ஒரு பெண்ணாய் கடந்த கால வாழ்க்கை நம்ம கூட தமிழ் பிடிச்ச ஒருத்தர் மன்னிப்பு கேட்கும் என்ன செய்வோம் மன்னிப்பு ஒருவர் பிடிப்பது பாதத்தை பற்றி வந்தால் அவள் என்ன செய்தால் தன்னை மனம் திரும்பி மனம் திரும்பி மனம் திரும்பி தன்னுடைய மனதை மாற்றி தன்னுடைய பாவ வாழ்க்கை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு முறையும் அவள் மனம் திரும்பி மனம் திரும்பி மனம் திரும்பி தன்னை மாற்றிக் கொண்டிருந்தார் அதனால இதே கிறிஸ்து வரும்பொழுதெல்லாம் அவருடைய போய் விழுந்தால் ஏசு கிறிஸ்து வரும்பொழுதெல்லாம் அவர் பாதத்தை பற்றி காரணம் அங்கே மன்னிப்பை பெற்றுக் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க ஏசு கிறிசு அழகா இன்னொரு காரியத்தை சொல்கிறார் ஐம்பதாவது வசனம் அவர் ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் முன்னெரிச்சித்தது என்ன விசுவாசம் அவள் எண்ணத்தை கேட்டால் ஒரு வார்த்தை அங்கே பேசினாள் என்று சொல்லி வேதம் சொல்லு கிறிஸ்து சொல்லுகிறார் உன் விசுவாசம் அந்த பெண்ணினுடைய மனசுல இருந்த விசுவாசத்தை பார்த்தால் நான் ஏசு கிறிஸ்து காலில் விழுந்து நான் செய்த பாவத்திற்கு அவளுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அந்த பெண் வருகிறாள் ஒரு வார்த்தை சொல்லல ஏசு கிறிசு அதை பார்க்கிறார் அந்த இருதயத்தை பார்க்கிறார் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்று சொல்லி சமாதானத்தோடு போய் என்று சொல்கிறார்ன்னுமா இதை நாம் எங்கு பெற்றுக் கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்காகவே அவர்கள் நோக்கி வந்தார்கள் இப்பொழுதும் கூட நாம் பற்றி நாம் முழங்காலில் இருந்து கொண்டு வரும்பொழுது எல்லாம் செய்தது போல இந்த பாபமான உணர்ந்து நம்முடைய ஒவ்வொரு நாளும் மனம் நிமித்தாய் கர்த்த வருவதுதான் திரும்பி நான் மனஸ்தாபத்தோடு நான் ஜபம் பண்ணி மீண்டும் சமாதானத்தோடு நாம் வழியில் அந்த நடந்தது அவள் போகும்போது மனவேதனையோடு கடந்து போனார் இங்கே திரும்பி வரும்போது மன்னிக்கப்பட்டு அவளுடைய பாதத்தில் விழுந்ததனால் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு அவள் விடுதலை பெற்று தேவ சமாதானத்தை பெற்றவளாய் கடந்து கொள்ள வேண்டியது இந்த நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஜபங்கள் மற்றவர்களுடைய ஜபங்களை போல காணப்படக்கூடாது மற்றவர்களை போல போய் ஆண்டவரையே பாராட்டுகிற காரியங்கள் இருக்கக்கூடாது நம்முடைய என்பது எப்பொழுதும் மனம் திரும்புகிற ஜெபம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் எப்பொழுதும் எந்த பாவத்தோடு பாவத்தினுடைய அழுத்தத்தோடு நான் கடந்து சென்றேனோ மன்னிக்கப்பட்டவனாய் அதை எல்லாம் அறிக்கை செய்தவனாய் அதை எல்லாம் விட்டுவிட்டவனாய் நான் வெளியில வரும்பொழுது கத்தோடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டவனாய் திரும்பி வர வேண்டும் அதுதான் உண்மையாய் கத்தனை பாதத்தை பற்றி பிடித்தலாகும் அதைத்தான் விரும்பினார் மற்றவர்கள் வந்தார்கள் மற்றவர்களும் கூட கடந்து அவர்களை குறித்து ஒரு வார்த்தை குறித்து கேட்டபடியாக கொடுத்தார் அதே போல இன்றைக்கு அநேகர் பற்றி பற்றி பிடிப்பது என்பது என்ன என்பதை அறிந்து கொள்ளாத செய்யாதபடி அந்த காரியத்திலிருந்து போகிறதுனால அவர்கள் தினமும் வாழ்கிறபடியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லி சொல்லுகிறார் பாருங்க அதிகமாக என்ன பாவத்தை மன்னிப்பார் புதிய வாழ்க்கை கொடுப்பார் ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது எனக்கு இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கத்தர் கொடுக்க போகிறார் இன்னைக்கு ஒரு புதிய கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று சொல்லி நாம் கடந்து விட வேண்டும் இயேசு கிருஷ்ணு மன்னிப்பு இருக்கு ஏசு கிருஷ்ணனுடைய பாதத்துல மன்னிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த மன்னிப்பு என்ன இருக்கு தெரியுமா ஏசு கிருஷ்ணனுடைய அன்பு ஒரு அன்பு இருந்தாதான் மன்னிக்க முடியும் அங்கே கிருபை அங்கே இரக்கம் அங்கே தயவு நீங்க எதை சொன்னாலும் தேவனுடைய எந்த ஒரு நட்ப பண்புகளையோ தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபை வரங்களையோ எங்க சொன்னாலும் அது ஏசு கிருஷ்ணன் பாதத்துலதான் இருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த இயேசு கிருஷ்ணனுடைய பாதத்தில் இருக்கிற அந்த அன்பு ஏசு கிறிஸ்தனுடைய பாதத்தில் இருக்கிற அந்த மன்னிப்பு நமக்கு தேவை அதனால் அந்த பாவத்தை அந்த பாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் இயேசுவின் பாதத்தை பற்றி ஒரு ஜபமாய் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் நாமும் கூட இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுத்து நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசுவை பார்க்கிற காரியங்கள் மற்றவர்கள்லாம் எப்படி பார்க்கிறார்களோ பார்த்துட்டு போகட்டும் அதை பார்க்கிறவர்கள் அதே பெற்றுக்கொள்வார்கள் இயேசு கிறிஸ்துவை அற்புதம் செய்கிறவராய் பார்த்தார்கள் அற்புதம் பெற்றுக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து தங்களுடைய வாழ்க்கைகளை நன்மை செய்கிறவர்கள் என்று நாம் நாம் நல்ல தெரிந்து ாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இயேசுவிலே இருக்கிறதாக நம்முடைய பார்வையை மாற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் இனி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜபம் என்பது இனி நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ளுதல் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தை பற்றி ஒரு ஜபமாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை நோக்கின அவருடைய பாதங்களை நோக்கின ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் அரியா எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பற்றி தழுவிக்கொண்ட ஒரு பெண்ணாக இருந்து அங்கே இருந்தால் என்று சொல்லி கத்தருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகவே கூட ஒரு விஷயம் ஒரு நல்ல பங்கு என்பதை மன்னிப்பையும் பெருமைக்குள்ளாய் கடலில் செல்ல ஒவ்வொருவருக்கும்